பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் தன்னில்தரத்தின் ஜீவ சாட்சி நிற்கும் என் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நாயகன் பதங்கள் போற்றி கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்கப்படலம் பதினேழாவது பாடல் நனவு கண்டது நான் கண்ட நனவுள நினைவு நீங்கி கனவு கண்டதும் சுழுத்தி கண்டதும் வேறொன்றே போல் தினமது அனுபவிக்கும் அனுபவிப்பதுக்கும் தெரியவுமில்லை சற்றே மனதினில் உதிக்கும் பின்னே மறைக்க மறைக்குமதருடுவீரே ஆசிரியர் அன்வய வத்திரேக்க முறைப்படி அவஸ்தாத்ரயங்களுக்கு ஆதாரமாக அவஸ்தாத்திரய சாட்சியாக இருக்கக்கூடிய ஆத்மாவை அவனுக்கு புரியும்படி செய்தார் அவனும் அதை புரிந்து கொண்டான் எளிமையான அனுபவ பிரமாணமாக இருப்பதால் இதை புரிந்து கொள்வது எளிதுதான் ஆனால் அவன் சொல்லுகிறான் இது நினைப்பதற்காக இன்னும் தாங்கள் விரிவாக உபதேசிக்க வேண்டும் அதற்காக ஒரு கருத்து சொல்லப்படுகிறது உதாரணம் கோட் பண்ணுறாங்க சற்றே மனதினில் உதிக்கும் பின்னே மறைக்கும் என்றதற்கு உதாரணம் வாசிஷ்டம் ஞான வாசிஷ்டம் இம்மொழிகளால் இமைப்போது இருளாம் இருளா மீள இமைப்போது வெளியாகும் இவ்வாறாகி மை முகிலால் அல்பமாய் வெயில் சீதம் வந்து வந்து போகின்ற மழையினால் ஒத்தேன் மழைநாளில் வந்து மேகம் வரும் வெயில் அடிக்கும் குற்றாலம் சீசன் வச்சோங்களேன் கொஞ்ச நேரம் வெயில் அடிக்கும் ஒரு காத்தடிக்கும் அப்புறம் வந்து மாறி மாறி இருந்துகிட்டே இருக்கும் வெயில் அடிக்கும் காற்றடிக்கும் சாரல் வரும் மாறி மாறி திரும்ப திரும்ப போயிட்டுருக்கும் அது மாதிரி எனக்கு வந்து அது மாதிரி இந்த விஷயம் புரிகிறது உடனே மறந்து போய்விடுகிறது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாகது இம்மொழிகளால் இமைப்போது இமைப்போது இருளா இந்த இருளாமானது இருளாம் மீள இருளானது மீண்டு போ மீன் மீ போய்ட்ரு அஜானமானது நீங்கி ஒரு வார்த்தைக்கு சொல்கிறான் அஜ்ஞானம் போனால் அப்புறம் போக வர வர வராது ஒரு தினம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சாச்சுன்னா இது செம்பருத்தி பூன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சந்தேகம் வருமா திரும்ப மறந்து போயிடுமோ என்ன என்ன பூவு செம்பருத்தி பூ என்ன பூவு செம்பருத்தி பூன்னு நாலு தினம் சொல்லலாம் அஞ்சு தினம் சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒன்றும் சிக்கல் கிடையாது இந்த விஷயத்துக்கு அது மாதிரி இமைப்போது இருளா இமைப்போ இம்மொழிகளால் இமைப்போது இருளாம் மீள இருளானது மீள இமைப்போது வெளியாகும் கொஞ்ச அது விளங்குறது இவ்வாறாகி இது எப்படி இருக்குண்ணா கொஞ்சம் நேரம் மாதிரி இருக்குது கொஞ்ச புரியாத மாதிரி இருக்குது புரிகிற மாதிரியும் புரியாத மாதிரியும் புரிகிற மாதிரியும் புரியாத மாதிரியும் இருக்குது இது எப்படி இருக்குண்ணா மழை காலத்தில் மைமுகிலால் அற்பமாய் மகில் முகிலனால் அற்பமாய் வெயில் சீதம் வந்து வந்து போகின்ற சீதம்னா குளிர்ச்சி கொஞ்ச நேரம் வெயில் அடிக்கிறது கொஞ்ச நேரம் குளிராக இருக்குது வந்து வந்து போகின்ற மழை நாள் ஒத்தேன் அதுக்கு சமானமாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாராம் இங்கே வாசிஷ்டத்தில் அப்புறம் அடுத்தது இன்னொரு உதாரணம் இந்த வடிவம் எனக்கு ஓர் ஏது காணேன் இடர் மனத்தால் உருவின் விதையாம் அகங்காரத்தை உந்தும் வகை உந்த உந்த ஓடி வரும் அதனால் உள் உடைந்தேன் அப்படின்னு தள்ள தள்ள இன்னும் அது வந்துட்டேதான் இருக்கே தவிர மனசு கஷ்டமாக இருக்குது இந்த வடிவம் எனக்கு ஓர் ஏது காணேன் நான் இந்த வடிவமா இருக்கேன் இதை பிடிச்சுன்னு இருக்கிறான்னா இடர் மனத்தால் உருவின் விதையாம் மனசனுடைய உருவான அகங்காரத்தை உந்தும் வகையை அருகிலேன் இந்த அகங்காரத்தை எப்படி நீக்கிறதுன்னு தெரியல உந்த உந்த ஓடி வரும் தள்ள தள்ள திரும்ப ஓடி வருகிறது அதனால் உள்ளுடைந்தேன் எல்லாம் வருத்தப்பட்டு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் நல்லா தெளிவாக ஒரே இடத்துல இருந்து முறையாக பண்ணால் எல்லாம் போயிடும் ஒன்றும் பெரிய இது இல்லை நாம் அதை அடிக்கடி விட்டுட்டு போனோம்னா தான் அவஸ்தேன் ஒரேடியாக அதுக்கு தான் ஆசிரமமே வச்சு விட்டாங்க சன்னியாசாசிரமே அகங்காரத்தை பரிபூர்ணமாக நீக்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு லைஃப் ஸ்டைலே வச்சுருக்குன்னா அப்புறம் பார்த்துக்க வேண்டியதானே இதுக்கு மேலே என்ன சொல்கிறது இதுக்கென்றே ஒரு வாழ்க்கை முறை அப்போது இது வந்து ஏதோ பத்தில் பதினொன்றான விஷயம் இல்லை நான் பிரம்மமாக இருக்கிறேங்கிற விஷயத்தை நன்றாக புரிந்து நிலைச்சி நிற்கிறதுக்காகவே ஒரு வாழ்க்கை முறை இருக்கு சன்னியாசம் வச்சுட்டு நம்ம வந்து மற்றதையும் பண்ணியதையும் பண்ணுறது தான் இந்த பிரச்சனையெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அதில் அகங்காரத்தை உந்த உந்த ஓடி வருகிறது அப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக எல்லாம் பண்ணதுக்கு பிறகு சாதனை பண்ணதுக்கு பிறகு என்னவானு பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது எதுவும் பாதிக்காது ஆகையினால் ஆத்மாவை பற்றி நன்றாக விளக்கி சொல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்கிறான் நீங்கள் சொன்ன விஷயம் புரிகிறது அதே சமயம் அது வந்து மறந்து போய்டுறது ஏன்னா முத முதல்ல கேட்டிருக்கேன் என் மனசோ நிறைய வேறு வேறு விதமாக சிந்தனை பண்ணியிருக்கு நான் இப்படி ஒரு கோணத்தில் நான் இதை சிந்தித்து பார்த்ததே இல்லை இப்போ தான் இப்படி இப்படி சிந்தித்து பார்க்குறேன் இது உடனே வந்து மனசில் பதியறதில்லை ஏன்னால் வேறு என்னெல்லாமோ நான் நினைத்து வைத்திருக்கிறேன் அதெல்லாம் நீக்கணும் ஆயினால் நீங்கள் முறையாக எனக்கு புரியும் வண்ணம் உபதேசம் செய்வீர்களாக என்ற கருத்து பரும்படும்படி அருளுவீரே அருளுவீரேங்கிறதுக்கு விளக்கம் சொல்கிறார் புன்னம்பர சுவாமிகள் அங்னம் மறைபடாமல் சர்வகாலமும் அபரோக்ஷமாகும்படியான உபாயத்தை உபதேசிப்பார் உபதேசிப்பீராக நீங்கள் இங்கே விஷயம் புரிஞ்சுக்கணும் எப்போ பார்த்தாலும் நான் ஆத்மா சுத்த நித்தியசுத்த புத்த ஆத்மா நினச்சிட்டு இருக்க முடியாது அபரோக்ஷம்னா என்ன அர்த்தம் ஆழமான மனசில் நல்லா உறுதியாக இது பண்ணுறது இப்போ வந்து நான் மனுஷன் நான் மனுஷன் நினச்சிட்டா இருக்கோம் ஆனால் நான் மனுஷங்கிற ஞானம் என்னவா இருக்குது அபரோட்ச ஞானமாக இல்லையா நான் மனிதனாக இருக்கிறேன் என்கின்ற அறிவு அபரோட்ச ஞானமாக பரோட்ச ஜஞானமாக ஆனால் நான் மனிதனாக இருக்கின்றேன் மனிதனாக இருக்கின்றேன் மனிதனாக இருக்கின்றேன் மறந்து போயிடுமோன்னு பயமாக இருக்காருண்ணா எவ்வளவு இயற்கையாக ஆகிடுச்சோ அது அது மாதிரி ஆயிடணும் அதுக்காக எவ்வளோ பார்த்தாலும் நான் வந்து நான் பிரம்மமாக இருக்கிறேன் நான் பிரம்மமாக இருக்கிறேன் நினச்சிட்டு இருக்க முடியாது எப்படி நான் மனிதனாக இருக்கின்றேன் என்பதை நினைக்காவிட்டாலும் நான் மனிதனாக இருக்கின்றேன் என்கின்ற எண்ணமான உணர்வானது எனக்கு எப்பொழுதும் இருக்கிறதோ அதுபோல நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்கின்ற உணர்வும் எப்பொழுதும் இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல உணர்வுன்னு சொன்னால் ஆழ் மனசில் இருக்கக்கூடிய அர்த்தம் அந்த அர்த்தத்தில் சொல்றேன் இப்போ இதை சொன்னதுக்கு பிறகு அதை அருளுவீரே அபரோஷமாகும்படியாக உபாயம் அபரோக்ஷமாகும்படியான உபாயத்தை உபதேசிப்பீராக அப்படின்னு சொல்லியாச்சு சரி இனி உபதேசிக்க தொடங்குகிறார் இனி விசேஷமாக உபதேசிக்க தொடங்குதல் இப்ப இப்ப பண்ணின உபதேசம் என்ன சங்கேப உபதேச சங்கிரஹ உபதேச சுருக்கமாக சொன்னார் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லலை அது வந்து மூன்று அவஸ்தைகளை பற்றி சொல்லி அந்த மூன்று அவஸ்தைகளுக்கெல்லாம் வேறாக இருக்கக்கூடிய அவ ஒரு அவஸ்தைக்கும் இன்னொரு அவஸ்தைக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் சைத்தன்யத்துக்கும் எல்லா அவஸ்தைக்கும் சம்பந்தம் இருக்குது ஜாகிரதாவஸ்தைக்கும் சொப்னாவஸ்தைக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை ஜாகிரத அவஸ்தைக்கும் சொப்னாவஸ்தி சுஷுப்தி அவஸ்தைக்கும் யாரும் சம்பந்தமும் இல்லை அதனால ஒரு அவஸ்தைக்கு இன்னொரு அவஸ்தைக்கும் ஒரு விதமான தொடர்பும் கிடையவே கிடையாது ஆனால் மூன்று அவஸ்தைக்கும் எனக்கு தொடர்பு இருக்கிறது எனவே அவைகள் மாறுகின்றன மாறக்கூடிய அவைகளில் மாறாதவனாக இருக்கிறேன் அவ்வளவுதான் இதை வச்சு என்ன புரிஞ்சுக்கிறோம்னா ஆகினால அவஸ்தைக்கு உட்பட்டவன் நான் கிடையாது இதுலருந்து தாத்பரியம் என்னன்னு கேட்டா முக்கியமான தாற்பயம் அவஸ்தாத்திரயங்கள் என்னுடையது அல்ல என்னுடையதுனால் கூட தப்பு இல்லை புரிகிறதுக்காக சொல்லலாம் ஆனால் அவஸ்தாத்ரயம் நான் அல்ல ரொம்ப முக்கியம் அவஸ்தாத்ரயம் நான் அல்ல இந்த உபதேசத்தோட சாரம் அவஸ்தா நாகம் அவஸ்தாத்ரயி நான் அவஸ்தாத்திரயங்களை திரயமயமாக இருப்பவன் அல்ல அதனால் இந்த வேற்றுமையை பிரித்து காட்டுறதுக்கு தான் உடம்பு வேற மனசு வேற நாம் வேற அப்படின்னு பிரித்து காட்டுறதுக்காகத்தான் இந்த உபதேசம் ஏன்னா நம்ம இதை பிரிக்காம நாம இதுவே நினைத்து கொண்டிருக்கிற காரணத்தினால அது உபதே அவ்வாறு உபதேசிக்கப்படுகிறது இது உபதேசம் பண்ற காலத்தில் புரிகிறது உடம்பு நான் கிடையாதுங்கிறது நன்றாக புரிகிறது ஆனால் இந்த அகங்காரம் விவகாரம் செய்யும் பொழுது மிக அதிகமாகி துக்கத்தை கொடுத்து விடுகிறது தர்மமாக பண்ணிட்டு இருக்கிறோம் பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து இதுக்கு ஏதாவது வரும்போது உடம்புக்கு நோய் வரும்போதோ மனசுக்கு ஏதாவது மற்றவர்கள் நம்முடைய நம்மை அவைமதிக்கும் பொழுதோ இது மாதிரி துன்பங்கள் துன்பம் வரும்போது இன்பம் வரும்போது இருக்கிறது இருக்கட்டும் துன்பம் வரும்போது ரொம்ப மிகவும் பாதிக்கிறது அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அபிமானந்தான் இந்த சரீரத்திலையும் பொருள்கள்லையும் சரீரத்திலையும் மனசுலேயும் நிறைய அபிமானம் இருக்கிற காரணம் அதை பிரிக்கிறதுக்கு தான் இந்த உபதேசம் இல்லை அது நல்லா புரிஞ்சுங்க இது வரைக்கும் சொன்ன உபதேசம் ஆத்மா உடல் அல்ல என்பதை நன்கு உணர்த்துவதற்காகவே இவ்வாறு உபதேசிக்கப்பட்டது அவன் என்ன சொன்னான் தேகியார் இத்தூலம் அல்லாமல்னா இந்த ஸ்தூலம் அல்லாமல் தேஹி வேர் யார் தேஹியார் காணேன் அப்படின்னா இப்போ இதை சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறான் தினம் அனுபவிப்பது ஒக்கும்னா முதல்ல தேகியார் இத்தூலம் அல்லாமல்னு சொன்னவன் இப்போ என்ன மா ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு பாட்டு பாடின உடனே குரு தினம் அனுபவிப்பதும் ஒக்கும்னா புரியுறது இல்லை இதுலேருந்தே முதல்ல ஒரு ரெண்டு பாட்டுக்கு முன்னாடி அவனுடைய அபிப்பிராயம் வேற குரு சொன்னதுக்கு அப்புறம் அபிப்பிராயம் மாறிப்போச்சேன் தென் தினம் அனுபவிப்பது ஒக்கும் தெரியவும் இல்லை சற்றே மனதினர் உதிக்கும் பின்னே மறைக்கும் இதனை அருள்வீரே இதனைங்கிறது இல்லை நான் சேர்த்துட்டு இருக்கேன் இனி விசேஷமாக உபதேசிக்க தொடங்குகிறார் இப்போ இந்த ஆத்மாவை புரிய வைக்கிறதுக்கான லக்ஷணங்கள் இருக்குது ஒரு சில விஷயத்தை சொல்லிவிடுறேன் ஆத்ம சாட்சா்கார உபாயமாய அதத்வியாவிருத்தி லட்சணம் தடஸ்த லக்ஷணம் ஸ்வரூப லக்ஷணம் என்று மூன்று நூல் இப்போ சொல்ல போகிறது தடஸ்த லட்சணமானு வரப்போகிறது அதாவது அதத்யாவிருத்தி லக்ஷணத்வாரா ஆத்மா ஆத்ம ஜானோபதேச ஆத்மா ஞானோபதேச ஆத்மாவை பற்றிய ஞானத்தை வழங்குவது அத்தத்யாவிருத்தி லட்சணத்தின் மூலமாக அத்தத்யாவிருத்தின்னு என்ன இது அல்ல உடல் நான் அல்ல மனம் நான் அல்ல புத்தி நான் அல்ல அப்படி எல்லாத்தையும் நீக்கின பிறகு எஞ்சி இருக்கிறதுக்கு அத்தத் வியாவிர்த்தின் ந தத்து ந தத்து ந தத்து நேத்தி நேத்தின்னு சொல்கிற மூலயம் அதே மாதிரி ந தத்து ந இதல்ல அதல்ல அதல்ல உபதேசம் குரு சொல்கிறவர் இப்போ உடம்புதான் நானா அப்படின்னா அன்னம் பிராணம் பிரம்மான்னா மனோ பிரம்மான்னா அப்புறம் விஜானம் ஆனந்தம் பிரம்மா உபநேஷத்தில் அப்படி வருது அதனால இதல்ல இதெல்லான்னு எல்லாத்தையும் நீக்கி அண்ணம்ம பஞ்ச கோஷங்களை நிஷேதம் பண்ணுறது இல்லாட்டி அவஸ்தாத்திரயங்களை நீக்கிறது இல்லாட்டி சரீரத்ரயங்களை நீக்கிறது அத்தத் வியாவிர்த்தி வியாவிறத்தின்னா நீக்கிறது நைத்திகத்துக்கு தான் சொன்னேன் வியாவ்சு அனுவர்த்தமானம் அகமிதி அந்தஸ்புரந்தம் சதா தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் தினம் சொல்லின்னு இருக்கும் அதே ஞாபகம் வச்சுக்கணும் அதெல்லாம் வியாவிருத்தாசு பால்யாதிஷு ஜாகிரதாதிஷு வியாவ்சு மாறாமல் இருக்கின்ற நான் மாறிக்கொண்டிருக்கின்ற இளமை முதலான பருவங்களுக்கிடையில் மாறாதவனாகிய நான் அதே மாதிரி மூன்று அவஸ்தைகளுக்கும் விழிப்பு கனவு உறக்கம் இவை மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த அவஸ்தைகளுக்குள் மாறாமல் இருக்கின்ற நான் அதுக்கு பேரு அத்தத்யாபுர்த்தி லட்சணம்னு பேர் அப்புறம் தடஸ்த லட்சணம்ங்கிறது பேரு தடஸ்த லட்சணம்ங்கிறதும் என்ன இந்த ஷரீரத்துக்கு ஷரீரத்தெல்லாம் வந்து தூங்குற போது இந்த சரீரத்துக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை தூங்குற போது நமக்கு இந்த சரீரத்துக்கும் சம்பந்தம் இல்லை நேர சொல்றது இந்த சரீரத்துக்கு ஆதாரமாக ஒன்று இருக்குன்னு சொல்லி புரிய வைக்கிறது இருக்கே அது தடஸ்தலக்ஷணம் அத்தியாவிர்த்தி லட்சணம்ங்கிறது இதை நீக்கிறது தடஸ்த லட்சணங்கிறது நேற்றுக்கே சொல்லியிருக்கேன் அந்த தடஸ்தலட்சணம்னா ஒரு கரையை காமிச்சு இந்த பார்த்தியா ஒரு கரை தெரியுது பார்த்தியா கரைக்கு பக்கத்தில் ஒரு பாறை இருக்கு பார்த்தியா இந்த பாறைக்கு பக்கத்தில் பாரு நேராக ஒரு கோவில் தெரியுது பாரு கோபுரம் அதுதான் அதுதான் அந்த சிவன் கோவில் பெருமாள் கோயில் சொல்ல வேண்டியது அப்போ இந்த முதல்ல வந்து இந்த பாறையை காட்டுறதுல தாற்பயம் கிடையாது நதியை காட்டுறதுலேயோ பாறையை காட்டுறதுலேயோ மரத்தை காட்டுறதுலையோ தாத்பரியம் கிடையாது தாத்யம் எதில் கோவிலை காட்டுறதில்ல ஆனால் கோவிலை டைரக்டாக காட்ட முடியாததுனால இதை பொருள்களை காமிச்சு காட்டுறது இதுக்கு பேர் ஸ்வரூப லட்சணம்னு பேர் அதுக்கு உதாரணமெல்லாம் சொல்லப்படும் நியாயம் அப்புறம் வந்து நியாயம் அருந்தி நியாயம்னா திருமண ஆன உடனே அருந்ததியும் ஒரு சம்பிரதாயம் இருக்கு அதுக்காக வேண்டி இந்த புரோஹிதர் வந்து அந்த மணமகன மணமகனையும் மணமகளையும் கூட்டிட்டு வெளியில வந்து நிறுத்தி பாருங்க ஆகாயத்துல குறிப்பிட்ட காட்டுவாங்க இந்த பாத்தியா இங்க ஒரு ஏழு சப்த ஒரு ஏழு நட்சத்திரம் சேர்ந்து இருக்கு பாருங்க இங்க ஒரு நட்சத்திரம் இருக்கு பாருங்க ஆமா அந்த ஏழு நட்சத்திர கூட்டத்துல மூணாவது நட்சத்திரம் பாரு இந்த பக்கம் இருக்கு பாரு தெற்கு பக்கம் பார் அந்த பக்கம் பாரு எல்லாம் சொல்லி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் கடைசியில் பார் அந்த ஒரு நட்சத்திரம் இருக்கில்ல ரெண்டு நட்சத்திரம் பக்கத்து பக்கத்துல இருக்கு பார்த்தியா அதுதான் இந்த பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரம் வசிஷ்டர் அந்த பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரம் அருந்ததி அதை பாருன்னா பார்த்துட்டு ஒரு மந்திரம் சொல்லிவிடுவாங்க துருவ நட்சத்திரத்தை பார்க்கறதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது இப்படி வந்து இது என்ன சொல்கிறதுனா இப்போ மற்ற நட்சத்திரத்தில் காட்டுறதுல தாத்பரியம் இல்லை அருந்ததியை காட்டுறதை டைரெக்டாக காட்ட முடியலை அதுக்காக வேண்டி மற்ற நட்சத்திரங்களை காமிச்சு அதை காமிக்கிறது அதே மாதிரி இதுக்கு பேர் ஸ்தூல அருந்ததி நியாயம்னு பேர் ஸ்தூல அருந்ததி நியாயம் அப்புறம் இன்னொரு நியாயம் இதே நியாயம் தான் அதோட இன்னொரு இன்னொரு வேற விதமான சொல்றது ஷாஹா சந்திரன் நியாயம் ஷாஹா சந்திரன் நியாயம்னு சொன்னால் ஷாஹா சொன்னால் கிளை சந்திரன்னு சொன்னா நிலா அதாவது மூன்றாம் பிறையை காட்டணும் அம்மாவாசைக்கு ரெண்டாவது நாள் அம்மாவாசைக்கு அடுத்தது பிரதமே பிரதமைக்கு அடுத்தது த்வித்தீய அன்னைக்கு சாயங்காலம் மூன்றாம் பிறையை பார்க்குறது விசேஷம்னு சொல்லியிருக்கு அதுக்கு ஒரு மந்திரம் வச்சுருக்காங்க அந்த மூன்றாம் பிறையை பார்க்குறதுக்கு எடுத்த உடனே தெரிய மாட்டேங்கிறது ஒருத்தருக்கு தெரிஞ்சு விடுறது இன்னொருத்தருக்கு சொல்கிறதுக்கு அவர் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்போ பாருங்கள் தென்னை மரம் தெரியறதா மேலே ஆமாம் அந்த தென்னை மரத்தில் வந்து மேற்கு நோக்கி ஒரு கிளை போகிறது பற்றியா என்ன அது எப்போ மூன்றாம் பேரை மேற்க தெரியும் மேற்கு நோக்கி ஒரு கிளை போறது இல்லையா அந்த கிளையோட நுனியைப் பாரு ஆமா அதுக்கு நேரம் பாரு ஆ அப்படின்னா இது வந்து தென்னை மரத்தை கிளையை காட்டுறதோ தாற்பயம் கிடையாது ஆஹ் தடஸ்த லட்சணம்ங்கிறது இதை கு இந்த லட்சணத்துக்கு பேர் தடஸ்த லட்சணத்துக்கு என்ன நியாயம்னு கேட்டால் சாஹாசந்திர நியாயம் ஸ்தூலாருந்ததி நியாயம் இப்போ இந்த உபாயத்தை கையாண்டு தான் இந்த தடஸ்தலட்சணம் சொல்லப்படுகிறது அதெல்லாம் சொல்ல போற நீ இந்த பாடலில் வரப்போறது மரங்கள் காட்டீ மரங்கள் தனிப்பிறை காட்டுவார்ப்போல் ஆலத்தின் உடுக்கல் காட்டி அருந்ததி காட்டுவார்போல் ஸ்தூலத்தை முன்பு காட்டி சூக்ஷ்மஸ்வரூபமான மூலத்தை பின்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே முனிவரர் தொடங்கினாரே முனிவரர் காட்டத் தொடங்கினாரே முனிவரர் முனிவரர்னா முனி நாம் வரஹா முனிவரஹா முனிவர்களுள் எல்லாம் அர்த்தம் முனிவன் வார்த்தைக்கு நான் அர்த்தம் சொல்லிட்டு இருக்கேன் ஆழ்ந்து சிந்திப்பவன் முனிவன் நன்கு ஆழ்ந்து மரபு நெறிப்படி ஆழ்ந்து சிந்திப்பவன் முனிவன் மனநசீலகான் அர்த்தம் முனி சப்தத்து இந்த முனிங்கிற சப்தத்துக்கு ரெண்டே ரெண்டு அர்த்தம் தான் சொல்லப்பட்டிருக்கு ஜாஸ்தி ஒன்னு மனநான் முனிஹி ஆழ்ந்து சிந்திப்பவனுக்கு முனிவன் என்று பெயர் அல்லது மௌனமாக இருப்பவனுக்கு முனிவன் என்று பெயர் மௌனமாக இருந்து ஆழ்ந்து சிந்திக்கிறவனுக்கு முனிவன் சொல்லிக்கலாம் சொல்லிக்கலாம் ஆனால் ஆழ்ந்த சிந்தனையினால் கிடைத்த பிரயோஜனம் மௌனம் அதனால் ஆழ்ந்த சிந்தனையினால் கிடைத்த பயன்தான் மௌனம் மெளனங்கிறது பிரயோஜனம் மௌனம்ங்கிறது ஞானத்தினுடைய பிரயோஜனம் இது மௌனம் என்பது ஞான வரம்பு அப்படிதானே சொல்லியிருக்கு மௌனம் என்பது ஞான வரம்பு தெரிய வேண்டியது தெரிந்து விட்டால் தெளிவாக தெரிந்து விட்டால் பிறகு நமக்கு பேசணுங்கிற எண்ணமே இருக்காது சிந்தனையும் ஒடுங்கி போயிடும் பேச்சும் ஒடுங்கி போயிடும் ஒடுங்கி விடுகிறது அதாவது அந்த ஞானத்தினுடைய பலத்தினுடைய அனுபவத்தை அவரவர்கள் தான் உணர முடியும் அதனால முனிவரங்கிறது சிறந்தவர் அர்த்தம் வரஹான் சொன்னா சிரேஷ்டம் முனிவர கவி வரஹா கவிவரஹான்ன அர்த்தம் சிறந்த கவி ஸ்ரேஷ்டமான கவி வரக்கவிங்கிறாங்க தமிழில் வரக்கவி இப்படியே சொல்கிறது கவியில் சிறந்தாள்னு அர்த்தம் இது வந்து இந்த வரஹா வரியான் வரிஷ்டஹா இல்லை கம்பேரிட்டிவ் டிகிரி சூப்பர் லேரிட்டிவ் டிகிரெலாம் போடுறோம் இல்லையா அது மாதிரி வரஹா சிறந்தவர்னு அர்த்தம் முனிவரஹா தொடங்கினாரே உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் எது என்ன எப்படி உபதேசம் பண்ணார் அவர்னா அதை சொல்கிறது இந்த கைவல்லிய நவநியத்தில் ஆசிரியர் பேசுறது இப்போ பா இதுக்கு முதல் பாட்டு சிஷ்யம் பேசிகிட்டு இப்போ வந்து இந்த நூல் வந்து பேசுகிறது நூல் பேசுகிறது சொல்கிறார் அப்படின்னு சொல்லி நூல் பேசுகிறது இடையில் தாளத்தின் மரங்கள் காட்டி தனிப்பிறை காட்டுவார் போல் இன்னும் பெரிய விளக்கம் தேவையில்லை இந்த மரங்கள் காட்டினா தாளம்னா இங்கே பூமின்னு அர்த்தம் தலம்ங்கிறது தான் தாளம்னு வந்தது தாளம் என்றால் பூமி மரங்கள்னா பூமியின் கண் உள்ள மரங்களை காட்டி மரங்களில் உள்ள மர கிளைகளின் நுணிகளை காட்டி அர்த்தம் தனிப்பிறை காட்டுவார் போல் தனிப்பிரை காட்டுவார் போல்னா சந்திரனை காட்டுவார் போல அது மாதிரி திருஷ்டாந்தது நியாயம் அடுத்தது ஆலத்தின் உடுக்கல் காட்டி ஆலம்னு சொன்னா ஆகாசம் ஆகாயத்தின் உடுக்கள் உடு உட்டுப்பஹா எல்லாம் சொல்லுவோம் உட்டு பகான்னு சொன்னால் ஆக்சுவலாக உடுப்பிங்கிற ஊருக்கு இல்லையா உடுப்பியில் வந்து கிருஷ்ணர் பிரதானம் நம்ம நினச்சின்னு இருக்கோம் ஆனால் அந்த உடுப்பிங்கிற பேர் சிவனோட பேரை வச்சு வச்சிருக்கு உடுப்பின்னா சந்திரமௌடீஸ்வரர்னு அர்த்தம் அந்த கோயில் ஊரில் முக்கியமான டெம்பிள் சந்திரமௌடீஸ்வரர் உடுப்பியில் சந்திரமௌடீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு தான் கிருஷ்ணன் கோயில் போவாங்க எல்லோரும் ஒரு சிவன் கோயில் இருக்குது அதனால் உடுபஹா உடுப்பஹானா நட்சத்திரத்துக்கு உடுப்பஹான்னு பேர் அதுலேருந்து தான் உடுப்பி இல்லை சந்திரமௌழீஸ்வரனுடைய பேர் உடு சந்திரமௌளி அப்படின்ட்டு நட்சத்திரங்களையும் சந்திரனையும் தரித்திருக்கிறவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் கொண்டு அர்த்தம் வச்சுருக்காங்க அவங்க உடுக்கல் காட்டி உடுக்கல்னால் நட்சத்திரங்களை காட்டி அருந்ததி காட்டுவார் போல இது வந்து முதல்ல சொன்னது சாஹா சந்திரன் நியாயம் ஸ்தூலாருந்ததி நியாயம் சொல்லிட்டு நினைக்கிறேன் மருந்து போய் சாகாச்சந்திரன் நியாயம் ரெண்டாவது ஸ்தூல அருந்ததி நியாயம் அது போல ஸ்தூலத்தை முன்பு காட்டி ஸ்தூலமான விஷயங்களை எல்லாம் முதல்ல சொல்லி சூக்ஷ்மத்தை சூக்மஸ்வரூபமான மூலத்தை சூக்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய மூலத்தை ஜகஜீவ மூலத்தைனா பிரம்மத்தை காட்ட ஆகாயத்தின் கண்ணே வசிஷ்டர் முதலிய ஸ்தூல நட்சத்திரங்களை முன்னே காட்டி அருந்ததி காட்டுவார் போல சுட்சூமான அருந்த நட்சத்திரத்தை காட்டுபவரை போல ஸ்தூலத்தை முன்பு காட்டி ஸ்தூலமான ஜகஜீவ பரங்களை முன்னே தரிசிப்பித்து ஜகஜீவ பரங்களை ஸ்தூலத்தை முன்பு காட்டினு நினைத்தோம் ஜகத்து ஜகத்தோட ஸ்தூல ஸ்வரூபம் என்ன ஜீவனோட ஸ்தூல ஸ்வரூபம் என்ன ஈஸ்வரனுடைய ஸ்தூல ஸ்வரூபம் என்ன அப்படின்னு ஜகஜீவ பரங்களை முன்பு காட்டி தரிசிப்பித்து சூக்மஸ்வரூபமான மூலத்தை சூக்ம ரூபமான சர்வ காரணமாகிய பிரம்மத்தை பின்பு காட்ட ஜகத்து ஜீவன் ஜனன ஜ சொல்லி அதுக்கு பிறகு இந்த மூணு பேருக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை மூலத்தை பின்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே முதல்ல இதை சொல்லிட்டு பிறகு அதை சொல்லுவோம் அதனால காரிய காரிய லட்சணம் பிறகு காரண லட்சணம் காரியத்தின் தன்மையை விளக்கிய பிறகு காரணத்தை விளக்குவார் இப்போ மூலம்ங்கிறது என்ன இதுக்கெல்லாம் ஊர்த்வ மூலம்னு கீதை சொல்லுகிறது பகவத்கீதை சொல்லுகிறது ஊர்துவ மூலம் அதம் அந்த மூலம் உயர்ந்தது கண்ணுக்கு தெரியாதது சூக்மமானது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லப்படுறது மூலம்னா மேலே வேறு இருக்குது கீழே இது இருக்குன்னா அந்த அர்த்தத்தில் இல்லைது அது ஒரு வார்த்தைக்கு அது புதிர் மாதிரி போட்டிருக்கே தவிர அதாவது மூலம் மேலானதுங்கிற அர்த்தம் மூலம் மேலானது காரியம் கீழானது அப்படின்னு காட்டுறதுக்காக சொல்லப்பட்டது சரி இப்போ நான் உங்களுக்கு இதுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன் ஸ்தூலத்தை காட்டி சூட்சத்தை காட்டுறதுங்கிறதுக்கு ஒரு நல்ல எளிமையான உதாரணம் இன்னொன்று இருக்குது இது வந்து அத்தியாரோப அபவாத பிரக்ரியான்னு அடுத்தாப்பில் வரப்போகுது அந்த அடுத்த பாடல்லையே வருகிறது இப்படி சொல்கிறதுக்காக சொல்கிறேன் ஸ்தூலத்தை முன்பு காட்டி சூக்மத்தை பின்பு காட்ட சூக்ஷ்மஸ்வரூபமான மூலத்தை பின்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே இந்த கை உதாரணம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் இப்போ வந்து கை எப்படி நீட்டுரும் இப்படி கையை போது என்ன தெரிகிறதுனா கை தெரிகிறதுன்னு சொல்கிறோம் கை மாத்திரம் தான் தெரிகிறதானா அதுதான் தெரிகிறதுன்னு சொல்கிறோம் அஞ்சு விரல் இருக்குது எல்லாம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே அப்புறம் என்ன சொல்கிறோம்னா இந்த கை எதனால் தெரிகிறதுனா வெளிச்சத்தினால்தான் தெரிகிறது அப்போ கை தெரியணும்னா வெளிச்சமும் இருக்கணும் வெளிச்சம் இல்லாமல் கை தெரியாது வெளிச்சத்தை பற்றி நாம் சிந்திக்கிறதே இல்லை இந்த அறையில் இவ்வளோ வெளிச்சம் இருக்கிறதுனால தானே பொருள்களை பார்க்க முடிகிறது ஆனால் யாராவது வெளிச்சத்தை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ நம்முடைய விற்பி வந்து வெளிச்சத்தை நினைக்கிறதோ நினைக்கிறதே இல்லை நம்ம விற்பி வந்து விஷயத்தை தான் நினைக்கிறதே தவிர அந்த விஷயப்பிரகாச சைத்தன்யத்தை சிந்திக்கிறதோ நம்முடைய எண்ணங்களெல்லாம் வந்து பொருளைத்தான் காண்கின்றனவே தவிர ஒளியை பற்றி நினைக்கிறது கூட இல்லை பொருளையே ஒன்று நினைக்க முடியும் ஆனால் பொருளை வேணால் ஒன்று நினைக்குமே தவிர ஒளியை பற்றி நினைக்கவே நினைக்காது நான் ஒளியும் ஒன் ஒளியும்னு ஒன்று இருக்குது ஒளி இருக்கிறதுனால தான் பொருளே விளங்குகிறது நம்ம யோசிக்கிறதே இல்லை அது மா நம்ம வேற என்னெல்லாமோ என்றோமே தவிர எண்ணங்களை எது ஒளிர்விக்கிறதோ அதை என்றோமா என்றதே இல்லை எண்ணங்களை ஒளிர்விப்பதை ஒருபொழுதும் நாம் எண்ணி பார்ப்பதில்லை நம்முடைய எண்ணங்களையும் மனதையும் என்ன மனசத்தான் எண்ணங்கள் சொல்றேன் மனதையும் மனதில் எண்ணங்களையும் புத்தியையும் எல்லாவற்றையும் எண்ணுகின்ற எண்ணங்களை எது அறிகிறதோ அதை பற்றி நாம் எண்ணுவதே இல்லை எண்ணங்களை அறிவதை எண்ணாமல் தேவையில்லாதவற்றையெல்லாம் எண்ணி எண்ணி புண்ணாக போயிட்டுருக்கு மனசு அதனால் எதுக்கு இந்த இது சொல்ல வர்றதுக்கு வரேன் என்ன கேட்டால் இந்த கையை இப்படி காட்டுறோம் இப்படி காட்டுற போது இதில் வந்து வெளிச்சம் இல்லைன்னா இந்த கை தெரியாது இப்போ வந்து என்ன சொல்கிறோம் முதல்ல என்ன சொன்னோம் இப்போ என்ன தெரியுது கை தெரியாது கை மாத்திரம்தான் தெரியுதா வெளிச்சமும் தெரியாது அப்புறம் என்ன பண்ணுறோம் கையை எடுத்துட்றோம் இந்த இடத்துல வெளிச்சம் இருந்துட்டுதான் இந்த இடத்துல வெளிச்சம் இருந்துகிட்ருக்கு ஆனால் வெளிச்சத்தை வந்து ஒரு பொருள் மேலே தான் பார்க்க முடிகிறதே தவிர வெளிச்சத்தை தனியாக பார்க்க முடியுமோ வெளிச்சத்தை தனியாக பார்க்க முடியுமோ ஆக்சுவலாக வெளிச்சம் வந்து சாட்சி பிரத்யட்சம்னு டெக்னிக்கலாக சொல்லுவோம் டைரெக்டாக கண்ணால் பார்க்க முடியாது வெளிச்சத்தை ஒரு பொருள் இல்லாமல் வெளிச்சத்தை பார்க்க முடியாது ஆகாசமும் அதே கதை தான் ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளுக்கு இருக்கிற இடைவெளியை வச்சு தான் பார்த்துட்டு இருக்கோமே தவிர டைரெக்டாக ஆகாஷத்தை எங்கே பார்க்குறோம் இப்போ இந்த செவருக்கு அந்த செவருத்துக்கு இடையில இடைவெளி இருக்குதுன்னு தான் பார்க்குறோமே தவிர வெளியில் இடைவெளி இருக்குன்னு பார்க்குறோம்னா அந்த கட்டிடத்துக்கு இந்த கட்டிடத்துக்கும் உள்ளதை தான் பார்க்குறோமே தவிர ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளுக்கு தான் பார்க்க முடியுதே தவிர நேரடியாக ஆகாயத்தை எங்கே பார்க்குறோம் அதனால் சாஸ்திரத்தில் ஆகாசம் பிரகாஷம் இதெல்லாம் வந்து சாட்சி பிரத்யம்னு சொல்லுவோம் டைரெக்டாக பிரத்யட்சம் இல்லை கண்ணுக்காக தெரியுறது வெளிச்சம் கண்ணுக்கு தான் ஆயினால அது சாட்சி பிரத்யம் ஆகாசத்துக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லுவோம் பிரகாசத்தை கூட அவ்வளோ இதாக சொல்கிறது இல்லை இப்போ எதுக்கு சொல்கிறேன் இப்போ முதல்ல வந்து என்ன சொன்னால் இங்கே வெளிச்சம் இருக்குன்னு சொன்னால் முதல்ல புரியாது முதல்ல இந்த இடத்துல வெளிச்சம் இருக்குதுன்னு சொன்னால் புரியாது அப்புறம் வந்து கையை நீட்ட வேண்டியிருக்கு கையை நீட்டுறதுக்கு பேர் ஏன்னா இது வந்து உபதேச கிரமந்தான் இது சொல்லி கொடுக்குற இது கையை நீட்டுறோம் நீட்டினது பிறகு உபதேசம்னு பண்ணுறோம் கையை காமிக்கிறோம் கை இருக்கிறது மாத்திரம் இல்லைப்பா வெளிச்சமும் இருக்குதுன்னு சொல்கிறோம் அப்புறம் கையை எடுத்த பிறகு அங்க வெளிச்சம் இருக்குங்கிறது அறிவுக்கு இருக்கு கண்ணுக்கு தெரியாட்டாலும் அங்க வெளிச்சம் இருக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது வெளிச்சம் சூன்யம் வெளிச்சம் இருக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது இது திருஷ்டாந்தம் அதே மாதிரி எப்படி கைய காட்டுறோமோ அது மாதிரி ஜகத்த சாஸ்திரம் காட்டுகிறது இந்த ஜகத்தை வந்து பிரகாசப்படுத்துறது சைத்தன்யம்னு சொல்லி புரிய வைக்கிறது சைத்தன்யம் இல்லேன்னா ஜெகத் பிரகாசமாகாது சரீரம் மனசு புத்தி ஜத்துஸ்வரன் இந்த விஷயங்கள் எல்லாமே சைத்தன்யம் இல்லையா பிரகாசம் ஆகாது அப்புறம் என்ன பண்றதுன்னா ஜகத்த சரீரத்யங்கள் ஈஸ்வரன் எல்லாத்தையும் நெக்ட் பண்ணிடுறது சைதன்யம் தான் இருக்கு பிரம்மை சத்தியம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது அப்ப இந்த திருஷ்டாந்த தாஷ்டாந்தங்களை நன்றாக உணர்ந்து கொள்க கையை நீட்டுறது வெளிச்சத்தை புரிய வைக்கிறது கையை எடுத்துடுறது அது மாதிரி ஜகத்தை சொல்றது சைத்தன்யத்தை புரிய வைக்கிறது ஜெகத்தை நீக்கி விடுறது நாமரூபத்தை சொல்றது நாமரூபத்துக்கு அதிஷ்டத்தை புரிய வைக்கிறது நாமரூபத்தை அத்வைத வேதாந்தம் இப்படித்தான் விஷயங்களை விளக்கி கொண்டு இருக்கிறது அதான் இங்க சொல்லப்புறர் ஸ்தூலத்தை முன்பு காட்டி சூக்மத்தை பின்பு காட்ட முனிவரர் மூல சூக்மஸ்வரூபமான மூலத்தை பின்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே ரொம்ப எளிமையான உதாரணம் அது அத்தமான உதாரணம் வந்து இது இது ஒரு இதுலயே புரிஞ்சு போயிடும் இன்னமும் அடைய வேண்டியது இதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு தெரிஞ்சு வரணும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடும் எண்ணத்தை எது அறிகிறதோ அதை எண்ணுவது ஞானம் அதை எண்ண வைப்பது ஞானம் வேதாந்த வேதத்தினுடைய அது அது வந்து அனுபவ ரூபமாக இருக்கின்ற ஒன்று இல்லாத ஒன்று அல்ல ஆயினால அப்பவும் பழையபடி நாம் வந்து அனுபவத்தை கொண்டு நினைச்சா நம்முடைய இதில் புத்தியில் மகாதோஷம் இருக்குதுன்னு தான் அர்த்தம் சொல்லப்போனால் மற்ற எல்லாத்த காட்டுலையும் இது ரொம்ப கொடுமை இது ஏன்னு கேட்டால் சாதாரண லௌகிக்க விஷயங்களே புரியல எனக்கு விஷயம் புரியலன்னு சொன்னால் என்ன சொல்கிறது லௌகிக்க விஷயம் புரியலன்னா அது நியாயம் இருக்குதுன்னு சொல்லலாம் ஏதோ பொருள் உலக விஷயத்தில் வந்து எனக்கு இந்த மரத்தை பற்றி நீங்கள் எவ்வளோதான் டீச் பண்ணாலும் எனக்கு புரியவே மாட்டேங்குது எனக்கு கம்ப்யூட்டரை பற்றி எவ்வளோதான் சொல்லிக் கொடுத்தாலும் எனக்கு புரியவே மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்கிறது கூட நியாயன்னு ஒத்துக்கலாம் ஏன்னா அது ஆப்ஜெக்ட் புறப்பொருள் இது அப்படி இல்லை இது நான் என்ன பற்றி பேசுறது என்ன பற்றி பேசுறது எனக்கு புரியாமல் இருக்குன்னு சொன்னா என்ன சொல்றது கடவுள் தான் காப்பாது என்னை பற்றி அது தெளிவாக வேற சொல்றது இல்லை ஒன்னா ரெண்டா ஒரு உதாரணமா ரெண்டு உதாரணமா ஒரு யுக்தியா ரெண்டு யுக்தியா அனந்த யுக்திகள் அனந்த யுக்திகள் அனந்த வாக்கியங்கள் ஸ்ருதி வாக்கியங்கள் இவ்வளவும் சொல்லி இது பண்ணலைன்னா ஸ்ருத்வாப்பியனம் வேதனை செய்வ கஷ்டித் அதனால தான் பகவான் சொல்றார் புரியாம இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியன்னு இவ்வளவு எல்லாம் எடுத்து சொல்லியும் இது விளங்கவில்லை என்பது மிகவும் ஆச்சரியமான விஷயம்தான் ஏனும் வேதனை செய்வ கஷ்டி அடுத்தது பந்த மோட்சங்களுக்கு முறையே காரணங்களாகிய அத்தியாரோப அபவாதங்களுள் அத்தியாரோபம் கூற தொடங்கல் இப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த பாட்டு பதினெட்டாவது பாடல் அறிமுகப்படுத்தியது குருவானவர் உபதேசத்தை துவங்குகிறார் ஸ்தூல அருந்தத்தின் நியாயத்தின் படியும் ஸ்தூல அருந்தத்தின் நியாயத்தின் படியும் சாகா சந்திர நியாயத்தின் படியும் விளக்கி ஸ்தூலத்தை முதலில் விளக்கி சூக் பின்பு விளக்குவதற்காக உபதேசம் செய்ய துவங்கினார் என்று இந்த பாடல் பதினெட்டாவது பாடல் கூறுகிறது இனி பத்தொன்பதாவது பாடலுக்கு செல்கிறோம் அத்தியாரோபம் என்றும் அபவாதம் என்றும் சொல்லும் உத்தியால் பந்தம் வீடு என்றுரைக்கும் வேதாந்தமெல்லாம் மித்தயாம் ஆரோபத்தால் பந்தமாம் அபவாதத்தால் முக்தியாம் இவ்விரண்டின் உந்தி ஆரோபம் கேடாய் முறைய சொல்லிக் கொடுக்கிறார் முந்தி ஆரோப்பம் கேளாய் அத்தியாரோபத்தை பற்றி இப்போ உபதேசம் பண்ண போகிறேன் கேட்பாயாக சொல்கிறார் விளக்கி சொல்ற அத்தியாரோபம் என்றும் அபவாதம் என்றும் சொல்லும் உக்தியால் உத்தியால்னா யுக்தியால் அர்த்தம் அத்தியாரோபம் என்றும் அதி ஆரோபம் அத்தியாரோபம் என்றும் அபவாதம் என்றும் அபவத் அபவாதம் என்றும் சொல்லும் உக்தியால் இது ஒரு நியாயம் அத்தியாரோப அபவாதாபியாம் பஞ்சதிலூட இருக்குன்னு நீக்கி காரணத்தன்மையும் நீக்கி பொருளை உணர்த்துவது தான் உபதேசம் முறை படிக்கும் முறை காரியேஹி காரணம் பசியேத் பஷாத் காரியம் விசர்ஜயேத் காரணத்துவம் தத்தோ நசியேத் அவசிஷ்டம் பவேன் முனி என்று அபரோக்ஷ அனுபூதி சொல்லுகிறது சங்கராச்சாரியாரால் இயற்றப்பட்ட அபரோக்ஷ அனுபூதி என்ற ஒரு கிரந்தம் சொல்லுகிறது காரியத்தில் காரணத்தை பார் பிறகு காரணத்துக்கு அந்நியமாக காரியம் இல்லை என்பதை உணர்ந்து கொள் பிறகு காரியத்தை நீக்கிவிட வேண்டி வந்துவிடும் காரணத்தன்மையும் நீங்கிவிடும் உண்மையில் காரண காரியம் என்று ஒன்று இல்லவே இல்லை பரம்பொருள் ஒன்றே இருக்கிறது என்பதை நீ நன்கு உணர்வாய் அப்படி சொல்ற அத்தியாரோபம் என்றும் அபவாதம் என்றும் சொல்லும் யுக்தியால் அது யுக்தி அது உத்திங்கிறர் என்ன உத்தியை கண்டா கையாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது வந்து யுக்தி யுக்தியால் பந்தம் வீடு உரைக்கும் வேதாந்தம் எல்லாம் யுக்தியினால அத்தியாரோபத்தினால பந்தம் அபவாதத்தினால வீடு வீடுன்னா மோக்ஷம் வேதாந்தம் எல்லாம் உரைக்கும் எல்லா உபரிஷத்துகளும் உரைக்கின்றன உரைக்கும்னா ஒரு காலத்தில் உரைக்கும்னு அர்த்தம் இல்லை உரைத்துறைக்கின்ற வேதாந்தம் அர்த்தம் சொல்லி கொண்டிருக்கின்ற வேதாந்தங்கள் வேதாந்த கிரந்தங்கள் எல்லாம் ஆரோபத்தால் பந்தமாம் மித்தையால் பந்தமாம்னு அர்த்தம் பந்தமாம் ஆரோபத்தால் பந்தமாம் ஆரோபத்தினால அத்தியாரோபம் சத்தியமா மிச்சயான்னு கேட்டா என்ன சொல்றது அத்தியாரோபம் மித்தியாதம் அதனால எல்லாம் மித்தியாதம் மிச்சயாம் ஆரோபத்தால் பந்தமாம் இல்ல பந்தம் உண்டாகிறது காரணம் வந்து மித்யா ஆனா பந்தம் வந்து நமக்கு சத்தியமா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு அதனால பந்தம் மித்யாம் ஆரோபத்தால் பந்தமாம் அபவாதத்தால் முக்தியாம் அபவாதத்தால் முக்தியாம் நீங்க புரிஞ்சுக்கணும் மோக்ஷமும் மித்தியாதம் ஏதாவது அப்படி சொல்ற உடனே முதல் எடுத்தோன்னு அப்படி சொல்றது இல்லை அதனால மோக்ஷம்ங்கிறதும் மித்யாதம் எனமக்குந்த மோட்சம் எது நோட்ச நம்ம வவாரிக்குவியோக இவ அனுபூயத்தை நூத்தோ மோட்சோ அஸ் வேத்தி வோந்தம் சிதாந்தம் எல்லாம் இல்லை முந்தி ஆரோபம் கேழாய் அதனால் இதில் முந்தி ஆரோபத்தை அறிந்து கொள்வாயாக சரி அவ்வளோதான் ஆரோபம் கேழாய் இது பற்றி நிறைய அடுத்தது இதன் பொருள் என்ன தெரியுமா வெளி வெளினா ஸ்பஷ்டம் வெளினா தெள்ள தெளிவாக இதன் பொருள் அப்படின்னு போட்டு வெளி வெளினா என்ன சம்ஸ்கிருதத்தில் ஸ்பஷ்டோர்த்தகா அப்படின்னு போட்டுடுவாங்க இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல மாட்டாங்க சில ஸ்போர்ட்ஷனுக்கெல்லாம் விளக்கம் சொல்றதே இல்லை முக்தியாம் அப்பியா இவ்விரண்டின் முந்தி ஆரோபம் கேளா இந்த ரெண்டுல நான் இப்போ ஆரோபத்தை பற்றி சொல்றேன் விளக்கமாக கேட்பாயா விளக்கமாக சொல்கிறேன் கேட்பாயாக அத்தியாரோபத்தின் பரியாய நாமங்களோடு திருஷ்டாந்தத்தில் அதன் இலக்கணம் கூறல் அடுத்த பாடல் அத்தியாரோபத்தில் பரியாய நாமங்கள் எத்தனை எல்லாம் அதுக்கு பேர் இருக்குங்கிறதெல்லாம் சொல்லி அதனுடைய இலக்கணத்தை திருஷ்டாந்தத்தோடு சொல்றது ஆரோபம் அத்தியாசம் கற்பனை ஓரோர் வத்துவினில் வேறே யோரோர் வத்துவினை ஓர்தல் நாரூடு பணியாய்த் தோன்றல் நரனாகி தரியில் தோன்றல் நீரோடு காணல் தோன்றல் நிறம் தலம் வெளியில் தோன்றல் நிறம் தலம் வெளியில் தோன்றல் ஆரோபம் அத்தியாசம் கற்பனை ஆவையெல்லாம் ஒரே ஒரு பொருட்கள் ஆவையெல்லாம் என்று சொல்லப்படுகின்ற சொற்கள் எல்லாம் ஆரோபம் அத்தியாசம் கற்பனை ஆவையெல்லாம் ஆரோப்பம் சொன்ன ஆரோப்பம் அத்தியாசம் கற்பனை அவரே விளக்கி சொல்ல போற ஆரோப்பம் அத்தியாசம் கற்பனை ஆவையெல்லாம் என்று சொல்லப்படுகின்றும் வேறே ஓரோர் வஸ்துவினை ஓர்தல் ஓரோர் வஸ்துவினில் ஒரு வஸ்துவில் ஒவ்வொரு வஸ்துவினிடத்து வேறே ஓர் வஸ்துவினை ஓருதல் வேற இன்னொரு வஸ்துவை வந்து ஓருதல் சொன்ன கற்பித்தல் உணர்தல்றார் ஓறுதல்னா ஒன்ன இன்னொன்னா நினைக்கிறது அறியறதுன்னு அர்த்தம் ஒன்றை மற்றொன்றாக கருதுவது ஓர் ஓர் வஸ்துவினில் வேறே ஓர் ஓர் வஸ்துவினை ஓருதல் ஓறுதல் சொன்னா உணர்தல் வேற இன்னொன்னா நினைக்கிறது ஒரு பொருளை இன்னொரு பொருளா கருதுறது அதுக்கு திருஷ்டாந்தம் என்னன்னா நாரூடு பணியாய் தோன்றல் நாருனா இங்க வந்து கயிறு பணின்னு சொன்னால் பாம்பு அதில் தான் இதில் பார்த்தோம் இல்லையா நேஷ் நைஷ்கர்ம சித்தியில் சிற்பணீவ உத்கம் எதா அதில் தரிம் சணீவோத் யதா துவாந்திதே ஹரஜே புத்தி சாட்சினே ஒரு ஒரு டெக்ஸ்ட்டு நைஷ்கர்மிய பார்த்தோம் அதில் வந்து இதே திருஷ்டானந்தான் சிறு கயிறு அல்லது மாலை பனின்னு சொன்னா பாம்பு பனிங்கிறது சம்ஸ்கிருதத்தில் சொல்லப்படுறது பனி இல்ல பனி பனி ரெண்டாவது அப்புறம் வந்து மூணு சூழி நாரூடு பனியாய் தோன்றல் கயிற பாம்பாக கருதுறது தோன்றல் தோன்றது ஆனா உண்மையில் அர்த்தம் நரனாகி தரியில் தோன்றல் நரனாகி தரியில் தோன்றல் ஒரு ஆள தரீனு மனிதனாக நினைக்கிறது நரணாகி தரியில் தோன்றல் நீரூடு காணல் தோன்றல் நீரூடு காணல் தோன்றல் காணலூடு நீர் தோன்றல் படிக்கணும் காணலில் நீர் தோன்றுவது உண்மையில அங்க ஒண்ணு இல்ல வெறும் பாலைவனம் தான் இருக்கு ஆனா நீர் தோன்றல் மாத்தி படிக்கணும் நீரூடு தோன்றல் காணலூடு நீர் தோன்றல் நீர் இல்லாத இடத்தில் நீர் தோன்றுவது தோன்றல் ஆகாசத்துல கலர் நிறம் அங்க ஏதோ எடம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் மேல ஏதோ இருக்கிற மாதிரி நிறம் தலம் வெளியில் தோன்றல் இவர் தமிழ்ல சொல்ற வெளியில் நிறம் தலம் தோன்றல் நிறம் தலங்களின் இன்மை இடமான ஆகாசத்திலே நீல வர்ணமும் கொப்பரை கவித்தால் போல உள்ள இடமும் உழவாகி தோற்றுதலும் பிறவுமாம் ஏதோ கொப்பரை கவித்துற மாதிரி இருக்குது அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது ஒரு வடிவம் இருக்கிற மாதிரி தோன்று ஒரு ஸ்தலம் மாதிரி ஏதோ அடைபட்ட மாதிரி தோன்றுகிறது அப்படி கிடையாதுன்னு அர்த்தம் பணியாய் என்றதால் அர்த்தாத்தியாசமும் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லப்போறேன் அர்த்தியாசத்தை வந்து பல விதமாக பிரிக்கப்பட்டு இருக்கு கற்பனை இதுலேயே வந்து பல விஷயங்கள் இருக்கு அர்த்தாத்தியாசம் ியாசம் ஒரு முக்கியமான விஷயம் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் அர்த்தாத்தியாசம் ஞானாத்தியாசம் அர்த்தாத்தியாசங்கிறது வந்து ஒரு பொருளை வந்து பார்க்கறது வந்து அர்த்தாத்தியாசம் அந்த பொருள் அது நமக்கு தோன்றது இல்லையா அது வந்து ஞானாத்தியாசம் கயிற்றில் பாம்புங்கிறது இருக்கே பாம்புங்கிறது அர்த்தாத்தியாசம் அது நமக்கு தோன்றல்ங்கிறது ஞானாத்தியாசம் அங்கே பாம்பு இருக்குன்னு தானே பாம்பு இருக்குன்னு சொல்கிறோம் இப்போ இந்த உலகம் இருக்குங்கிறோம் உலகம் இருக்குங்கிறது அர்த்தாத்தியாசம் இந்த உலகம் இருக்குதுன்னு நமக்கு தோணியது சத்தியம்னு நினைக்கிறோம் இல்லையா அது ஞானாத்தியாசம் இந்த உடம்பு இந்த உலகம் இதெல்லாம் அர்த்தாத்தியாசம் அர்த்தாத்தியாசத்தை நம்ம ரிமூவ் பண்ண முடியாது நீக்க முடியாது ஞானாத்தியாசத்தை தான் நீக்க முடியும் அதில் இதுனால் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறோம் ஏன்னா இப்போ வந்து இதை வந்து புத்தகம்னு சொல்கிறோம் ஆனால் எல்லாம் பேப்பர் ஒரே பேப்பர் தான் ஆனால் புஸ்தகம்னு ஒரு இன்னொரு பதார்த்தம் இருக்குதான் நம்ம நினைக்கிறோம் உதாரணத்துக்காக இதை சொல்கிறேன் அது மாதிரி எல்லா உலகம் இருக்குது சரீரம் இருக்குது அப்படின்லாம் நினைக்கிறோம் இதெல்லாம் அர்த்தாத்தியாசம் ஆனால் இதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறது இது வந்து எப் இருக்குதுன்னு நினைக்கிறது இது பாரமார்த்திகமாக இருக்கிறது என்று நினைப்பது ஞானாத்தியாசம் வேதாந்த ஞானாத்தியாசத்தை தான் நீக்குமே தவிர அர்த்தாத்தியாசத்தை நீக்கின பிறகும் அர்த்தாத்தியாசத்தோடு வாழ்கிறதான் ஜீவன் முக்தி இல்லாட்டி ஜீவன் முக்தியாக விட்டாயிடும் அதில் அர்த்தத்தியாசம் இருக்கத்தான் இருக்கும் நிறைய பேர் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க வேதாந்தம் படித்ததுக்கு பிறகு உலகமெல்லாம் கண்ணுக்கே தெரியாமல் போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அவங்க தூங்குவாங்களா சாப்பிடுவாங்களா நம்மளை மாதிரி தான் இருப்பாங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க ஞானிகள்லாம் நம்மளை மாதிரி தான் இருப்பாங்க அறிவோடு இருப்பாங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் நம்மெல்லாம் அறிவு இல்லாமல் இந்த உலகத்தில் மாட்டின்னு இருப்போம் அவங்க அறிவோடு இருப்பாங்க மாட்டிக்காமல் இருப்பாங்கன்னு தான் அர்த்தம் இதை தவிர வேறு ஒன்றும் விசேஷமாக இல்லை ஆனால் அவங்களுக்கு இந்த சீனே மாறி போயிடும் கலரே மாறி தெரியாது இப்படிலாம் நினச்சிட்டு இருக்காங்க நமக்கு தெரிகிற மாதிரி அவங்களுக்கு தெரியாதப்பா அவங்களுக்கு வேறு விதமாக தெரியும்பாங்க இவர் சொல்கிற போதே இவர் பக்கத்துக்கு ஆமாம் அது நமக்குலாம் புரியாது அதெல்லாம் யோகசக்தி இந்த யோகசக்தியும் ஞானத்தையும் போட்டு குழப்பி யோகசக்தியில் நான் இப்படியே பார்த்துருந்தா எனக்கு வந்து கதவு கூட அனுமயமாக தெரியலாம் அது யோகசக்தி அது ஞானம் இல்லை ஏதோ ஒருத்தரை பார்க்குற அப்படியே வந்து ஸ்கேனே பண்ணிடுறோன்னு வச்சு உங்களேன் பார்வையிலையே ஸ்கேனே பண்ணிவிடுறோன்னு சொன்னால் அது வந்து யோக சக்தினால் இருக்கலாம் ஏதோ ஒரு பவர் அது பவர் வேறு விஷயம் அதை பற்றி அதை பற்றி இங்கே தாத்பரியம் கிடையாது அதனால் வேதாந்தம் படித்தா பவர் வராது வேதாந்தம் படித்தா இந்த பவரெல்லாம் தோற்றங்கிறது ஞானம் வரும் இந்த பவர்லாம் மிச்சியா இப்படி பார்க்குறோன்னே ஒருத்தரை மனசை கண்டுபிடிக்கிறது அந்த இதை கண்டுபிடிக்கிறதுலாம் இருக்கே இதெல்லாம் வந்து ஒரு தோற்றம் தான் உண்மை இல்லைங்கிற ஞானம் தான் வேதாந்தத்தில் இல்லை பணியா என்றதால் அர்த்தாத்தியாசமும் தோன்றல் என்றதால் ஞானாத்தியாசமும் பெற்றாம் பெற்றோங்கிறார் இன்மை எனினும் அபாவம் எனினும் ஒக்கும் பரவாயில்ல இல்லைங்கிறதும் அபாவம் எல்லாம் ஓர் தோன்றல் எனினும் அவபாசம் எனினும் ஒக்கும் இது தோன்றலுங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் சம்ஸ்கிருத்தில் அவபாசம் அவபாசத்தே எனினும் ஒக்கும் ஓரோர் வஸ்துவினை ஓரோர் வத்துவினை வத்துவேனா ஓருதலுங்கிறார் வத்துவினை ஓருதல்ங்கிறதுக்கு பதிலாக வத்துவென ஓருதல்னு ஒரு பாடம் இருக்கான் வத்துவினை ஓருதல்னு இருக்கு வஸ்து என ஓறுதல் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கிறது அங்கனம் பொருள் கொள்ளில் நியாய வைசேஷிக மதானுச்சாரியனான சிந்தாமணிக்காரர்க்கு உடம்பாடாகிய அந்நதா கியாதி என்றாம் எல்லாம் வேண்டாம் உங்களுக்கு வேதாந்த சித்தாந்தத்தில் அநீர்வச்சனீயக் கியாதியே உடம்பாடாகலின் அது பாடமன்று அந்த ஓரொரு வஸ்துவினில் வேறொரு வஸ்துவினை ஓருதல்ங்கிறது போல வஸ்து வஸ்துவென ஓருதல் சொன்னால் தப்பாகிடும்ங்கிறார் நம்ம வந்து இதில் வந்து ஹியாதிவாதம்னு ஒன்று இருக்குது பஞ்சதில் பார்த்திங்களா கியாதிவாதம் வந்திருக்கும் அதான் தெரியாது அதனால் ஆத்மக்யாதி அக்காதி அசத் கியாத்தி சொல்லி நம்முடைய சித்தாந்தம் அநீர்வச்சனீய கியாதி இது ஏன் அப்படி உண்டாகிறதுங்கிறத நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வேணாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஆகினால்தான் சொன்னோம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு முதலே சொன்னோம் அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடும் அது இன்னும் ஒரு மணி நேரம் கூடல ஒரு மூணு நாள் வேணாலும் பண்ணலாம் இன்னும் கஷ்டம் இருக்குது இதை ஏன் விளக்க முடியாது அப்படின்னு விளக்கி நோக்காண்டிருக்கோம் அப்புறம் கன்க்ளூஷன் என்னென்னா அனிர்வச்சனியம் அநீர்வச்சனீயம் உறுதியாக சொல்ல முடியாது ஏன் இப்படி வருதுன்னு அவர் அது சொல்கிறாரு அவர் அனீர் வச்சனை அது பாடமன்று ஏட்டில் எழுதினவர்களுடைய புத்தி தோஷத்தால் பிறழ்ந்ததேயாம் அப்படின்னு விட்டார் இன்னொரு பாடம் இருக்கான் நாரூடு பனிமை ஓர்தல் நரன் நரன்மை தான் தானுவிலோர் நல் பேய் தேரூடு நீர்மை ஓர்தல் என்றெறியும் இமை விண்ணோர்தல் இமை விண்ணோர்தல் என்றும் பாடம் உள்ளது இது பெரிய டாபிக் இவரோட புக்கில் இந்த இந்த பா இந்த மா இது மாத்திரம் போயிட்டே இருக்குது பக்கம் சரி ஆரோபம் அத்தியாசம் கற்பனை ஆவையெல்லாம் ஓரோர் வஸ்துவினில் வேறே ஓரோர் வஸ்துவினை ஓர்தல் நாரூடு பணியாய் தோன்றல் நரணாகி தரியில் தோன்றல் நீரூடு காணல் தோன்றல் நிறம் வெளியில் தோன்றல் இப்போ இது இன்னும் கொஞ்சம் விளக்கத்துக்காக சொல்றேன் உங்களுக்கு இந்த அர்த்தாத்தியாசானாத்தியாசத்தை தெளிவா சொல்லணும் எண்ணம் எனக்கு இருக்கு ரொம்ப அர்த்தாத்தியாசானாத்தியாசம் வேதாந்தம் படிச்சா ஞானாத்தியாசம்தான் போகும் அர்த்தாத்தியாசம் போகாதுங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க ஏன்னா அத்தியாசம் இரண்டு வகைத்து அர்த்தாத்தியாசா ஞானாத்தியாசா ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்க இந்த வித்தியாசம் தெரியாதனால அத்தியாசத்தில் அத்தியாசத்தில் இப்படிப்பட்ட வேற்றுமை இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது அதனால் என்ன நினச்சிக்கிறாங்க ஞானாத்தியாசம் இது அத்தியாசம் போச்சுன்னா ரெண்டுமே போச்சுன்னு நினச்சிக்கிறாங்க அதனால உலகம் இன்னும் தெரியறது இது தெரியாமல் இருக்கணுமே அப்படிங்கிறாங்க தே ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுகிறது தேகாத்ம ஜானவானம் தேகாத்ம ஜான பாதகம் ஆத்மன்னேவ பவயத்ய ச நேச்சன்னப்பி எப்படி தேகாத் நான் உடம்புங்கிற எண்ணம் இருக்கோ அது மாதிரி நான் உடம்புங்கிற எண்ணம் எப்பொழுது இல்லாமல் இருக்கிறதோ உடம்புங்கிற எண்ணம் இருக்குது நான் உடம்புங்கிற எண்ணத்தை வச்சுன்னு அது மாதிரி வேதாந்தம் படித்த பிறகு என்னாகிறது நான் உடம்பு இல்லைங்குற எண்ணம் உறுதியாகிறது அது எவனுக்கு உறுதியாகிறதோ அவன் விரும்பாட்டாலும் முக்தி வருவன்னு அந்த ஸ்லோகம் சொல்கிறது அவன் விரும்ப அவனுக்கு முக்தி உண்டாகும் சக நேச்சன்னபி முச்சது இது இன்னும் எதிர்க்க சொல்கிறோன்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க தத்துவத்தை படித்த பிறகு உடல் உணர்ச்சியே இருக்காதுன்னு நினச்சிக்கிறாங்க உடல் உணர்ச்சியே இருக்காது இப்படி நிறைய சொல்கிறாங்க அதாவது இப்போ எப்படி நம்ம வந்து இந்த வேதா தத்துவம் புரிஞ்சாச்சுன்னு வச்சுங்க உங்களுக்கு வந்து எந்திரிக்க தோணாது நடக்க தோணாது சாப்பிட தோணாது குளிக்கத் தோணாது ஒன்றுமே பண்ணாது அப்படியே இருப்பீங்க உடல் உணர்ச்சியே இருக்கவே இருக்காது அதுமா அது அப்படி இல்லாமல் போய்டும் அப்படிங்கிறாங்க அப்படிலாம் எந்த புஸ்தத்துலேயும் சொல்லவே இல்லை பஷ்யன்னு ஸ்ண்ணுவன்னு ஸ்பிருஷன்னு அஷ்ணன்னு நு நு கூப்பிட்டு நின்று எப்படிதா அப்படின்னு கேட்குறது அதனால் சாப்பிட்டு கொண்டு உறங்கிக்கொண்டு பேசிக்கொண்டு எல்லாம் சொல்லியிருக்கு கைத்தேயு அதனால் இதெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சாலும் சொன்னாரோ என்னோவியாசி நிறைய பேர் நினைச்சிருக்காங்க அது மாத்திரம் இல்லை இதை எப்படி ஃபீல் பண்ணுறோமோ அதை தனியாக ஃபீல் பண்ணணும்னா அது அடுத்தது இப்போ எப்படி நம்ம பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸை ஃபீல் பண்ணுறோமோ இந்த ஃபீல் பண்ணுறதுங்கிற வார்த்தை எல்லோரும் சொல்கிறாங்க எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அது மாதிரி நம்ம வந்து ஆத்மாவை ஃபீல் பண்ணணும் அப்படின்னா அப்பா அப்பனே உடம்பை ஃபீல் பண்ணின்ட்டுருக்கிறதே ஆத்மாதான் ஆத்மா தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கு எது ஃபீல் பண்ணப்படுறதோ அது அனாத்மா எது ஃபீல் பண்ணுறதோ அது ஆத்மா ஆத்மாவை ஃபீல் பண்ணினா அது அனாத்மாவாயிடும் முதல் நியாயமே அடிபட்டுப்படுது எதை எதை வந்து நாம் உணர்கிறோமோ உணரப்படுவது அனாத்மா உணருவது ஆத்மா ஆத்மாவை உணரப்பட வேண்டும்னா என்னாகும் ஆத்மாவும் அனாத்மாவும் ஆகிடும் ஆகையினால என்ன பண்ணணும்னா சமத்தா இந்த விஷயத்தை புரிஞ்சது ஆத்மாவை உணர வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதே தெளிவாக புரிந்து கொள்வாயா ஆத்மாவை ஃபீல் பண்ணணும்னு நினச்சா ஆத்மா அனாத்மா தோஷம் வந்துவிடும் அதுக்காக விடணும் இந்த எண்ணத்தை விடணும் அது மாத்திரம் இல்லை தெளிவாகவே இருக்குது சொல்லப்போனால் உடம்பை உணர்றதே ஆத்மாதான் ஆத்மா உடம்பு ஒரு நாள் ஆத்மாவை உணராதுதான் நிறைய திரும்ப திரும்ப சொல்கிறோம் இல்லை இல்லை இருந்தாலும் அப்படின்னா இருந்தாலும் ஆகுது எல்லாம் ஒன்று இருந்தாலும் இருந்தாலும் சும்மா சும்மா இழுத்துட்டே இருந்தாள் என்னதான் சொல்கிறது இருந்தாலும் என்ன அது வந்து வரமாட்டேங்கிறது சொல்லிகிட்டே இருக்கும் தசம் தச மூடாக மாதிரி இந்த பத்து முட்டாள்கள் இருக்காங்க இல்லையா அதில் வந்து அவனை வந்து நீ அந்த பத்தாம் சொன்னதுக்கு பிறகு அதுக்கப்புறம் நான் அதை ஃபீல் பண்ணணுன்னு அவன் நினைச்சான்னா இப்படி இருக்கும் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் சுவாமிஜி வாஸ்தவம் நான் தான் பத்தாவது ஆள்னு சொல்லிட்டேங்க ஆனால் அந்த பத்தாவது ஆளை நான் உணரலையே அப்படின்னு நான் என்ன சொல்கிறது பத்தாவது ஆள் பரோஷமாக தானே இருக்கான் சரி இது திருஷ்டாந்தந்தந்தான் அது அது இல்லை திருஷ்டாந்தான் திருஷ்டாந்தமே திருஷ்டாந்தத்தில் எந்த அம்சத்தை எடுத்துக்கணுங்கிறது தானே தாற்பயமே அப்படி பார்க்குற போது அது என்ன அர்த்தம் அங்கேயே அப்போவே இருக்கிறவனை தானே சொல்லிட்டு இருக்கார் அதனால் அசிதானே தத்துவம் பவிஷத்து இல்லையே தத்துவம் அசிதானே அதுக்கப்புறம் என்னென்னா இது எனக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க சுவாமி புரியலை அன்னைக்கு புரிஞ்சுட்டு போறது எனக்கு நீங்கள் போட்டு இவ்வளோ சிரமப்படுறோம் நானும் வாஸ்தவம் தான் இடத்துல தான் அப்படி சிரமப்படுவேனே தவிர அப்புறம்லாம் சிரமப்படுற பழகம் இல்லை இந்த க்ளாஸில் உட்காடுற போது புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் புரியல என்ன அது புரியிற போது புரியட்டும்பா என்னத்துக்கு கவலைப்படுற புரியாட்டி போகிறது இப்போ என்னோ எத்தனையோ விஷயம் வாழ்க்கையில் புரியல புரியாது இது ஒன்று போயிட்டு போகிறது போக விடுது அப்படியே சொல்லிவிடுவோம் ஆரோபம் அத்தியாசம் கற்பனை ஆவையெல்லாம் ஓரொரு வஸ்துவினில் ஒரு வஸ்துவினை ஓறுதல் சரி இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம் அதிஷ்டானத்தின் விஷம சத்தின் அபா அவபாசம் அல்லது தனது அபாவ அதிகரணத்தில் அவபாசம் அத்தியாசமாம் அத்தியாசத்துக்கு லட்சணம் சொல்கிறோம் அத்தியாசத்தோட லட்சணம் என்னன்னா அதிஷ்டானத்தின் விஷமசத்தின் அவபாசம் அதிஷ்டானத்தோட விஷம சத்தை அர்த்தம் இருக்கிறது ஒன்று தெரிகிறது இன்னொன்று அங்கே இருக்கிறது ஒன்று தெரிகிறது இன்னொன்று இன்னொன்றுக்கு இருப்பு பாருங்க அதுதான் அத்தியாசம் இருக்கிறது ஒன்று கயிறு இருக்கு பாம்பு இருக்குற பாம்பு இருக்கு அவபாசம் தோற்றம் தனது அபாவ அதிகரணத்தில் அவபாசம் அத்தியாசமாம் அப்படி ஒரு அர்த்தம் இல்லாட்டி தான் இல்லாத இடத்தில் தான் தோன்றுவது அத்தியாசம் பாம்பு இல்லாத இடத்தில் பாம்பு தோன்றுவது அத்தியாசம் எனப்படும் சொல்லணும் அப்புறம் வந்து உண்மையில் ஒரு பொருள் இருக்க வேறொரு பொருள் தோன்றுவது அத்தியாசம் எனப்படும் மேலும் விளக்கம் நாளை வகுப்புல பார்க்கலாம் விரிவா ஐயனே எனதுள்ளேன் என்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினா சயுமா ருண்ட் காணேன் திருவடீ போற்றி போற்றீ ஓம் ஈஷரோ குருராத்மேதி மூதவிபா வோமவத் வப்தேயா மூத்த நம ஓம் ஷாந்தா ஹரி ஓ